ம்சீத்திண்ணாவதுலோக முனி பிஞாசு वस्तुनो ோச்சமம்வோமே வனீசே தவோ வி ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு ஒரு காலத்தில் சனகாதி முனிவர்களுக்கு எந்த தத்துவத்தை உபதேசித்தாரோ அந்த உபதேச நடந்த நிகழ்ச்சியை கூறுவதன் மூலம் உத்தவருக்கு மேலும் ஆத்ம தத்துவத்தை தெளிவாக விளக்குகிறார் சனகாரி முனிவர்கள் பகவானை தாங்கள் யார் என்று கேட்டார்கள் பிரம்மதேவரை முன்வைத்து வீழ்ந்து வணங்கி தாங்கள் யாரென்று பணிவோடு கேட்டுக்கொண்டார்கள் பகவான் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார் தத்துவ ஜிக்னாசுபிகி தத்துவத்தை அறிய விரும்பிய அவர்கள் அவர்களுக்கு நான் என்ன சொன்னேன் என்பதை நீ தெரிந்துகொள் என்று உத்தவரிடம் சொல்லுகிறார் ஆகவே தத்துவத்தை அவர்கள் தெரிந்து விரும்பியிருந்த காரணத்தால் பகவான் அவர்களுடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை அவர்களுடைய கேள்வி என்ன தாங்கள் யார் பகவான் பதில் சொன்னார் உங்களுடைய கேள்வி ஆத்மாவை பற்றியதாக இருக்குமானால் இதற்கு பதில் சொல்ல முடியாது ஏனென்றால் ஆத்மாவை பற்றி இருக்குமானால் எல்லோருமே ஆத்மாதான் அதனால் இந்த கேள்வி பயனற்றதாகி விடுகிறது ஆத்மா ஒன்றுதான் அது இரண்டாவதாக ஒன்று இல்லை அதனால் கேள்வி கேட்பதற்கோ பதில் சொல்லுவதற்கோ அங்கு யாரும் இல்லை இரண்டு பொருள்கள் இருந்தால்தான் இரண்டு பேர் இருந்தால்தான் கேள்வி கேட்பதற்கும் பதில் சொல்லுவதற்கும் அங்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிகழக்கூடும் நீங்கள் ஆத்மாவை பற்றி கேட்பீர்களே ஆனால் இந்த கேள்வி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்பது கருத்து வகா ஈதனீ ஆத்மன வஸ்துனா சாத் ஹே விப்ராக ஓ அந்தணர்களே வஹ ஈத பிரஷ்னா உங்களுடைய இந்த மாதிரியான கேள்வியானது ஆத்மனா வஸ்துனா எதி சாத் ஆத்மாவை பற்றியதாக இருக்குமானால் எப்படிப்பட்ட ஆத்மான அனானாத் அநானாத்வாத்மனா பலவாறாக இல்லாத ஆத்மாவை பற்றியதாக இருக்குமானால் கதம் கிடையாது எப்படி பொருந்தும் அது மாத்திரமல்ல வக்துருவா கஹா சொல்லுவதற்கு யார் இருக்கிறார்கள் கேள்வியும் பொருந்தாது பதில் கூறுவதற்கும் ஆள் இல்லை கேள்வியும் சரி வராது கேள்வியே கேட்க முடியாதுங்கிற கேள்வியே கேட்க முடியாது சொல்லுவதற்கும் ஆள் இல்லை ஏனென்றால் ஆத்மாவாக என்னை நான் என்னை நான் உணர்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஆத்மாவாக வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆத்மாவுக்கு குணங்கள் இல்லை என்னை பற்றி நான் சொல்ல வேண்டுமானால் ஏதாவது குணங்களோடுதான் சேர்த்து சொல்லணும் நான் நான் வந்து விஷ்ணு அப்படின்னு சொன்னா நான் ஸ்திதி கர்த்தா அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கு அப்படி ஏதாவது சொல்லியா நான் அம்சம் அப்படின்னு சொன்னா ஒரு பட்சி அல்லது ஒரு சன்னியாசி சன்னியாசிங்கிறது ஒரு குணம் தானே ஜாதி குணம் கிரியா சம்பந்தம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்ற வழக்கம் ஜாதி சொன்னா பசுமாடு இது மிருக ஜாதி இது மனுஷாதி அப்படின்னு ஏதாவது பிரித்து சொல்லலாம் குணம்னு சொன்னா கருப்பாக இருக்கிறது சிகப்பாக இருக்கிறவன் அப்படி ஏதாவது குணம் சொல்லலாம் கிரியான்னு சொன்னா நான் வந்து இந்த வேலையை செய்வன் அப்படின்னு வேலையின் மூலமாக நம்மை காட்டிக்கொள்ளலாம் அல்லது சம்பந்தம்ங்கிற மூலமா ஏதாவது சொல்லணும்னு சொன்னா கூட நான் வந்து லக்ஷ்மி தேவியின் கணவன் அல்லது இந்த உலகத்துக்கு நான் கர்த்தா இந்த உலகம் உலகத்தோடு எனக்கு சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு சம்பந்தம் சொல்லணும் ஆனால் இருக்கிறது ஒரே பொருள்னு சொன்னால் இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னா அதுக்கு குணமே இல்லைன்னு சொன்னா எப்படி பேச முடியும் ஜாதி குணம் கிரியா சம்பந்த ரஹிதமான ஆத்மாவு ஆத்மாவை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றார் அதனால பிரஸ்னகா கத்தம் கிடையத இந்த கேள்வி எப்படி பொருந்தும் பதில் சொல்லுவதற்கு யார் இருக்கிறார்கள் ஏனென்றால் என்னை சார்ந்து என்ன இருக்கிறது ஒன்றும் இல்லை அவங்க கொஞ்ச நேரம் சிந்திக்கிறாங்க இப்ப நம்மளே எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு யோசிச்சு பாரு கேள்வி என்ன தாங்கள் யார் உன்னுடைய கேள்வி ஆத்மாவை பற்றியதாக இருக்குமானால் ஆத்மா ஒன்றுதான் கேள்வி கேட்பதற்கோ பதில் சொல்லுவதற்கோ அங்கே இடம் இல்லை ஏனென்றால் ஆத்மா நிர்குணமானது அத்வைத்தமானது ஆனால் உங்களுடைய கேள்வி பொருளற்றதுன்னு சொல்லிட்டார் சரி இல்லை இல்லை நான் வந்து உடம்பை பத்தி தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா என்னங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பதில் சொல்றேன் பஞ்சாத்மக்கூத்தி வாசாரம் எழுதலை இல்லையா தப்பு எ சரி சரி பிரிதி கோபி வஃப் பிரஷ்னான் என்பது நீங்கள் யார் என்று கேட்ட உங்களுடைய இந்த கேள்வியானது பஞ்சாத்மக்கேஷு பூதேஷு உடலை பற்றியதாக இருக்குமேயானால் சமானேஷு வஸ்துதா உடலை பற்றியதாக உங்கள் கேள்வி இருக்குமேயானால் இது என்னன்னா எல்லாமே பஞ்சபூதமயமானது இதை கேட்ட என்ன தெரிஞ்சுக்க போறீ என் உடம்பு பஞ்சபூதமயமானது உன்னுடைய உடம்பு பஞ்சபூதமயமானது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே பஞ்சபூத ஜாத்தம் அஞ்சு பூதங்களால உண்டானது இந்த உடம்புல என்ன இருக்கு இந்த உடம்புல இந்த உடம்புல நிறைய மண்ணிலருந்து தான் தாவரம்தான் மண் பண்பட்ட மண மண்ணு தான் உணவாக மாறி இருக்கு ஆகினால இந்த உடம்பில் மண் இருக்கா இல்லையான்னா மண்ணினுடைய அம்சமும் இருக்குது பூமியில் உரம் வைக்கிறபோது அந்த மண்ணை எல்லாம் பக்குவப்படுத்தி அதில் உணவை உண்டாக்கி அதில் தான் நம்ம சாப்பிட்றோம் ஆக பண்பட்ட மண்ணு தான் உணவாக மாறி இருக்கு ஆகின இந்த உடம்பில் மண் இருக்குது அது மாத்திரம் இல்லை நிறைய பங்கு நீரும் இருக்குது அதுதான் ப்ளட்டாக இருக்குது ஷீயாக இருக்குது அதுதான் மலை மூத்திராதிகள் இந்த ரூபங்கள் எல்லாம் போகிறது உடம்பில் ஜலமும் இருக்குது ஜலதத்துவம் இருக்குது அடுத்தபடியாக இப்போ நம்ம எல்லாேருக்கும் அனுபவபூர்வமாக பார்க்குறோம் ஹீட் இருக்குது கொஞ்சம் நைன்ட்டி நைன்ட்டி பாயிண்ட் அது கொஞ்சம் மேலே போச்சுன்னா என்னென்னா க்ளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா இப்போ வந்து அது வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா அப்போ அந்த உடம்புல அந்த அந்த ஒரு அந்த அளவுக்கு ஹீட் இருந்துருக்கணும் ஜாடராக்னின்னு ஒரு அக்னி தத்துவம் இருக்கிறதுனால தான் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ஜீரணமாகிறது வைஸ்வான ராக்னி அதெல்லாம் அக்னி தத்துவம் உடம்புல இருக்குது அப்புறம் வந்து காற்று இருக்கா இல்லையான காற்று இல்லைன்னா ஆளை விட்டு அதனால் சுவாசம் ஒன்றுன்ருக்கு மூச்சு காற்றை வாங்கி வாங்கி வெளியில் விட்டுருக்கோம் காற்று இருந்தோம் அப்புறம் உடம்பு எதில் இருக்குன்னா ஸ்பேஸ்லாம் இருக்கு ஆகையினால வயிற்றுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு ஸ்பேஸில்னா உடம்பும் இருக்குது அப்போ இந்த உடம்பு முழுக்க என்ன இருக்குன்னா அஞ்சு பூதந்தான் இருக்கு பஞ்ச பூதம் நாமளானா இதை வந்து தேய்ச்சி தேய்ச்சி அலம்பி அலம்பி அதை ரொம்ப அழகுபடுத்தி என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறோம் ஆனால் இந்த சரீரம் என்னென்னா பஞ்சபூதையாக ஜாதம் உங்கே வந்து இந்த உடம்பு என்னதுன்னா உன் உடம்பு என் உடம்பு ஒண்ணுதானே உடலை பற்றியதாக உன்னுடைய கேள்வி இருக்குமானால் அது வெறும் வார்த்தைங்கிற என்ன எல்லாரும் உடம்பும் பஞ்சபூதம் தானே இதுல என்னை பார்த்தி உனக்கு தெரிஞ்சுப்போ என்ன ஆகும் என்னை பற்றி தெரிந்து என்ன ஆகும் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் பகவான் இப்படி பதில் சொல்றாருன்னா அவங்க தத்துவம் தெரியணும்னு ஆசைப்பட்டாங்க பிரம்மதேவர்கிட்ட கேட்டாங்க ஏன் மனம் மனம் விஷயங்களை வியாபிக்கிறது விஷயம் மனங்களை வியாபிக்கிறது இதிலிருந்து எப்படி விடுவது விடுவிடுவதுன்னு கேட்டிருக்காங்க கேள்வி அதை மனசில் வச்சு நீங்கள் பேசுகிறார் அது ஞாபகம் ஆகையினால இந்த கேள்வியெல்லாம் எதுக்கு கேட்குறீங்கிறார் இந்த கேள்வியே தியாகம் பண்ண முடியாமல் இருக்குன்னு தெரிகிறதா இல்லையா நீ யார் நான் யார் நான் யார் நான் யார் நீ யார் நான் இப்படி கேக்குறதுனால என்ன பிரயோஜனம்ங்கிற மாதிரி கேக்குறாரு இதை தெரிஞ்சு போனதுக்கு என்ன ஆகணும் ஆனந்தம் வரப்போறதா என்ன பத்தி தெரிஞ்சு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் துனிக்கிற மாதிரி கேட்குறாரு இப்படி எல்லாம் ஊர் வாய்ப்ப வந்த உடனே சார் எங்க இருக்கீங்க இந்த ஊரா ஃப்ரெண்டு பிடிக்க வேண்டிதான் நல்ல விஷயத்துக்காக ஃப்ரெண்டு பிடிச்சா பரவாயில்ல சம்பந்தம் பண்ணலாமான்னு பாக்குறது எப்படி சம்பந்தம் பண்றதுன்னா என்ன சம்பந்தம் பண்ணா அந்த நோக்கத்திலேயே இப்போ பிடிக்கிறது நான் உங்களை ஒன்றும் கான்டாக்ட் பண்ணலமா அன்னைக்குதான் சொன்னீங்க நிறைய ஃப்ரெண்டு சேர்த்துங்கன்னு இன்றைக்கி என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா அது நல்ல விஷயத்துக்காக ஃப்ரெண்டு பிடிக்கணும் நல்ல விஷயத்துக்காக நிறைய சத்சங்க நல்ல இதெல்லாம் சேர்த்து சேர்த்து அவங்கள்ட்ட நல்ல விஷயத்துக்காக புதுசாக தின தூரம் ஒருத்தர் பழகணும்னு சொல்லிருக்கேன் அதே நான் கான்ட்ரடிக்ட் பண்ணலை சாதாரணமாக ஒருத்தரை பார்த்து கேட்டு ஒருத்தர் கேட்டால் சும்மா ரெண்டு வாங்க எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் சப்ஜெக்டை பற்றி பேசணும் நம்ம விவகாரத்தை பற்றி பேசிட்ருக்க கூடாது ஊர் என்ன அது என்ன பேசக்கூடாது நம்ம அப்படி இல்லை என்ன பண்ண உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க என்ன பண்ணுறீங்க ஏது எதுன்னு சில சமயம் நமக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லாததுனால பேச வேண்டி வரும் அது அப்புறம் கடைசியில் இங்கேயோ போய் முடியும் இதெல்லாம் எதுக்கு இவங்க கேட்குறாங்க சில சமயம் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்டுவிடுவாங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு அவங்களுக்கு ஒரு மாறி இருக்கும் அப்படின்னா கேட்டுவிடக்கூடாது அந்த மாதிரி கேட்காம சும்மா வந்துருக்கீங்களா எந்த ஒரு நீங்கள் ஒரு அதை விட அதை அது ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணும் பேசுறது அவங்க ஹர்ட் ஆகாமல் இது பண்ணணும் அவங்களா சொல்லணும் அந்த மாதிரிலாம் பேசணும் ஆகையினால் இந்த கேள்வியெல்லாம் அனர்த்தமான கேள்விங்கிறார் அவர் கோபவான் ஏன்னா பஞ்சபூதம் எல்லாருக்கும் சமமாக இருக்குது சமானேஷுச்ச வஸ்துதா வஸ்துதா சமானேஷு எல்லாம் சமானமாக இருக்கிறது ஆகினால கோபவான் இது விரா வாச்சாரம்பா வெறும் சொல் மாத்திரம்தான் ஏன்னா எல்லாமே பஞ்சபூதமாக இருந்தா அந்த பஞ்சபூதம் ஒரு பெயர் தான் வச்சிருக்கே அது வெறும் பெயர் மாத்தமே தவிர அங்கே இருக்கிறது என்னன்னா முழுக்க முழுக்க ராமசுவாமின்னு ஒரு பஞ்சபூதம் கிருஷ்ணசுவாமின்னு ஒரு பஞ்சபூதம் மகாலட்சுமின்னு ஒரு பஞ்சபூதம் கிருஷ்ணகுமாரின்னு ஒரு பஞ்சபூதம் இப்படி வந்து ஒரு ஒரு பஞ்சபூதம் தான் இருக்குனால இந்த வார்த்தைக்கு என்ன பேருனா வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கு வாச்சாரம்பகா அனர்த்தகா அனர்த்தகாங்கிறார் வாச்சாரம்பகாக்கி அனர்த்தகா அதனால என்ன பயன் உனக்குங்கிறார் என் பேரை தெரிஞ்சுக்கிறதுனால நான் என் பேரு ஊரை தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு என்னையா பயனுங்கிறார் சுவாமிஜி இது கூட பேசக்கூடாதுங்களாண்ணா இந்த விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் ஆனால் அதுக்கு எவ்வளோ தூரம் பேசுகிறதுங்கிறது லிமிட் இருக்கு ஆக என்னால் இந்த இடத்துல தத்துவமாக இருக்கிறதுனால பகவான் இப்படி சொல்கிறார் கடைசியில் சொல்ல போகிறார் நான் யாருன்னு சொல்லிட போகிறார் கிருஷ்ணர் நான் வந்து என்ன சோ சோதான் நான் உங்களை முதல்ல கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக வேண்டி உங்கள் மனசில் இது பண்ணுறதுக்காக வேண்டி அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறார் வாச்சாரம்பகா வாச்சாரம்பகனா வெறும் வாக்குல இருந்து வந்த ஆரம்பமே தவிர அதுக்கு ஒரு பொருளே இல்லைங்கிற ராமசாமிங்கிறது பொருள் இருக்கா ராமசாமிக்கு இருக்கிற பொருளும் கிருஷ்ணசாமிக்கு இருக்கிற பொருளும் என்னன்னா பஞ்சபூதம் என்னன்னா ஒன்னொன்னு பஞ்சபூதத்துல ஐம்பது கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோ எண்பது கிலோ அப்படி இப்படி இருக்கு அறுபது கிலோ பஞ்சபூதம் எழுபது கிலோ பஞ்சபூதம் சில சமயம் நூறு கிலோ பஞ்சபூதம் பயப்படாதீங்க நமக்குள்ளே யார் நூறு கிலோ பார்த்துட்ருக்காங்க வந்து இதெல்லாம் கிலோ கணக்கில்லாம் இருக்கு அந்த பஞ்சபூதம் ஆனால் இதுக்கு ராமசாமி கிருஷ்ணசாமிங்கிறதுலாம் வெறும் நாம் மாத்திரம் வாச்சாரம்பா அதில் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லைங்கிற அது எதோ டிரான்சாக்ஷனுக்காக வச்சுருக்குது ஆனா இந்த இடத்துல பகவான் அதெல்லாம் சொல்லலை வாசாரம்பகா வெறும் சொல் மாத்திரம் உங்களுடைய உங்களுடைய இந்த கேள்வி அனர்த்தகா அதனால ஒன்று பயனற்றதுங்கிறார் உடலை பற்றியதாக இருப்பின் உங்களது சொல் மாத்திரமான இக்கேள்வி பயனற்றது ஏனெனில் அனைத்து உடல்களும் பஞ்சபூத சேர்க்கைகளால் சமமாக உள்ளது என்னாச்சு ஆத்மாவை பத்தி கேட்டாலும் சரி வராது கேட்டாலும் சரி வராது இதெல்லாம் விடுங்குறது இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறத விடுறதுதான் வேதாந்தம் நான் யார் அந்த ஆள் யாரு இந்த ஆள் யாரு அங்க யாரு இங்க யாரு இந்த இதுல சரீர திருஷ்டியில இந்த கேள்வி பொருந்தாது அப்படின்னு சொல்றாரு ஆத்ம திருஷ்டியிலையும் இந்த கேள்வி பொருந்தாது ஷரீர திருஷ்டியிலையும் இந்த கேள்வி பொருந்தாது ஆத்மதிஷ்டியில அத்வைதத்வாத் இந்த கேள்வி பொருந்தாது சரீர திருஷ்டியில சமான பஞ்சபூதத்வா இந்த கேள்வி பொருந்தாது அப்படின்னு சொல்லி விட்டார் ஆகையினால இப்ப என்ன சொல்றாருன்னா ஆகையினால இதெல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம என்னோட ஸ்வரூபத்தை புரிந்து கொண்டு பேசாம சமத்தா இருந்தோங்கிறார் ஏன்னா அவங்களுடைய கேள்வி என்ன அதை சொல்ல போறார் இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்துல நம்ம அப்புறம் பார்க்கலாம் அவங்க கேள்வியே பகவான் திரும்பவும் சொல்லி கொடுக்க போறாரு इति மனச வச்சைரப்பீந்தோன்மஞ்ச मनसा मत्तोन्यत इति மனச வச்சிய கைரப்பீந்திரம சூக்மாணத்தை உடேஷ்லோகம் ரொம்ப ரொம்ப நுண்ணிய கருத்தை கொண்ட ஒரு ஸ்லோகம் மனதாலும் சொல்லாலும் மற்ற இந்திரியங்களாலும் நானே அறியப்படுகிறேன் எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை என்று ஆராய்ந்து அறிவீர்களாக இதுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் மூணாவது ஸ்லோகம் எஸ் ஸ்புரணம் இல்லை नाना चक्षुरादि श्री நாலாவதுலோகம் நானாட்சிஸா பிராஸ்ஸுவரம் ஜானம் எஸ் சூராதிக்கணாபதிஸ்பந்தமீதி தமேவாத்தமனுதமத்து தமீருமூர்த்தீஷிணாமூர்த்துகரஷ்ணர் என்னை எல்லா இடத்திலையும் அறிய தவிர எதையும் அறிவதில்லை நானே அறியப்படும் பொருளும் நானே இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய உண்மை அறிபவனும் நானே அறியப்படு பொருளும் நானே ரொம்ப கடினமான ஒன்று புரிந்து கொள்னசனால் என்ன பண்றோம் எண்ணுகிறோம் வாக்குனால் என்ன பண்றோம் அந்த பொருள்களை பற்றி பேசுகிறோம் மற்ற இந்திரியங்களால் என்ன பண்றோம் அதே காரியம் பண்றோம் பார்க்கிறோம் கேட்கிறோம் நிபருகிறோம் எல்லாம் பண்றோம் மனதாலும் வாக்காலும் மற்ற இந்திரியங்களாலும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியவைகள் எல்லாமே எல்லாமே முழுக்க முழுக்க பிரம்மன் அல்லது சைத்தன்யம் அப்படி போட்டோம் சைத்தன்யம் சம்ஸ்கிருதத்தில் இது ரொம்ப கடினமாக இது யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு பதார்த்தத்தை பார்க்குறேன் ஒரு பொருளை பார்க்குறேன் பார்க்கிற போது நான் பார்க்கிறவன் அது பார்க்கப்படும் பொருள் அந்த பொருள் தன்னை எப்படி விளக்குகிறது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எடுக்கிற கேள் கேட்குறாங்க இது வந்து ஜடம் இது தானாக வந்து என்னை பாருன்னு சொல்லாது இந்த ஜடமான பொருள் தானாக வந்து என்ன பாருன்னு சொல்லாது விளங்குகிறது பார்க்கிற போது அது நமக்கு விளங்குகிறது அப்படி விளங்குவதற்கு காரணம் அதுல இருக்கிற சைத்தன்யம் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது இது ஜடமான பொருளாக இருந்தாலும் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான் ஆனாலும் அதனால தான் அந்த நானாச்சி அந்த ஸ்லோகம் சொன்னால் புரிஞ்சு போய்டும் நம்ம ஹயத்தில் இருக்க நம்ம நம்ம உட நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற அதே சைத்தன்யம்தான் இந்திரியங்கள் வெளியாக வெளியில் போய் அந்த பொருளை வியாபித்து அதெல்லாம் விளக்குகிறதான் அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறாங்க ஒரு குடம் குடத்துக்குள்ளே ஓட்டை போட்டிருக்கோம் ஓட்டை போட்டு ஒரு அஞ்சாறு ஓட்டை போட்டிருக்கோம் அதுக்குள்ளே ஒரு விளக்கு வச்சுருக்கோம் அந்த விளக்கு இந்த வெளிச்சம் வந்து இந்த ஓட்ட வெளியாக வெளியில் வருது வெளியில் வந்து என்ன பண்ணுறது அந்த பொருள்களை எல்லாம் பிரகாசப்படுத்துகிறது அப்போ பிரகாசப்படுத்துகிறதுனால அந்த பொருள்கள்லாம் பிரகாஷமாகிறது அதே மாதிரி இது ஒரு கொடம் இது ஒரு குடம் கண் காது மூக்கு நாக்கு அப்படின்னு ஓட்ட போட்டிருக்கு இது என்ன பண்ணுறது இந்த இந்த இந்த இதுக்குள்ளே இருக்கிற அந்த சைத்தன்யமானது உள்ளுக்குள்ளே ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் சைத்தன்யம் சர்வகதம் இருந்தாலும் புரியறதுக்கு ஆக வேண்டும் இந்த விற்பி பிரதிபிம்பிதைத்தியம் விற்த்தி பிரதிபிம்பித கொஞ்சம் கடினமான லாங்குவேஜை யூஸ் பண்ணால் என்னால் முடியல இதை பண்ண முடியல அந்த எண்ணத்தில் பிரதிபலிக்கின்ற அந்த உணர்வானது எண்ணத்தில் பிரதிபலிக்கது என்ன பண்ணுகிறதுனா இந்திரியங்கள் வாயிலாக சென்று பொருள்களை பிரகாசப்படுத்துகிறது பிரகாசப்படுத்துகிறது அந்த அந்த பிரகாசம் இல்லைன்னா பொருள்களை நம்மளால அறிய முடியாது அது பிரகாசிப்பதற்கு காரணம் என்ன பிரகாசிப்பதற்கு காரணம் என்ன சைதன்யம் என்னுடைய நான் என்னுடைய ஒரு வார்த்தைக்காக யூஸ் பண்றேன் என்னுடைய பிரகாசப்படுத்துகிறது அப்ப அங்க என்ன பிரகாசமா இருக்குன்னா உணர்வே இந்திரியங்கள் வாயிலாக சென்று பொருள்களை உணர வைக்கின்றன ஆக உணர வைக்கின்ற பொருள்களை உணர வைப்பது எதுவும் தான் ஜெயதன்யன் என்னால் உணரப்படுவதும் நானே உணர்வதும் நானே அறிவு இது ரொம்ப கொஞ்சம் கட்டினா இது இது வேறேன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது வேறே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உடம்பு வேறே நினச்சிட்டு இருக்கோம் இதை பிரகாசப்படுத்துறது எது அதை பிரகாசப்படுத்துறது எது இது எது ஜடமா இல்லையா இது என்னது அப்ப அறிவது யாரு சேதனம் அறியப்படுவது சேதனம் அது அறியப்படுறதுக்கு காரணமே சைத்தன்யம் அதனால சைத்தன்யம் சர்வகதம் மாயினால இந்த அறிவது அறியப்படுவதுங்கிறது மாயையால் நிகழ்கிறது அறிகிறேன் அறியப்படுகிறது என்கின்ற நிகழ்ச்சியே எதனால் நிகழ்கிறதுன்னா மாயையால் நிகழ்கிறது பராத்மனி ந வித்யதே ஆத்மபோதம் ஞாத்ரு ஞான ஞேயபேத பராத்மனி ந வித்யதே அறியப்படுவது அறிபவன் அறியப்படும் பொருள் என்றுதன்யத்தில் இல்லவே இல்லை லலிதா சாஸ்திர நினைக்கிறேன் ஞாத்ரிபாயினா அப்புறம் வந்து விவர்ஜிதா இனுமக எதுவே இருக்கு இல்லை ஞாத்ருவர்ஜிதா ஏதோ நாம எதுலயோ இருக்கு தேவி மகாத்மம் ஏதோ ஏதோ ஒன்று இருக்கு அப்போ சைதன்யத்தில் அறியாமையினால் மாயையினால் இவைகள் எல்லாம் கற்பிக்கப்படுகிறது நான் என்றும் நீ என்றும் உண்மையிலேயே நான் நீங்கிறது ஆத்மாவில இருக்குமா உலகமே ரெண்டு வஸ்து தான் அகம் இதம் சங்கராச்சாரியதான் சொல்றேன் அகமிதம் மமேதம் இது நைசர்கோயம் லோக வியவஹார உலகத்தில் ரெண்டே பதார்த்தம் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டு தான் இருக்கு ஆனால் வேதாந்த என்ன சொல்கிறதுனா இந்த சைதன்யத்தில் தான் சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் அத்தியாரோபம் பண்ணப்பட்டிருக்கு எப்படி சொல்ல சொன அதிஷ்டான சைதன்யம் யாருன்னா சொப்ன அதிஷ்டாதா புருஷா ஜாகிரத அவஸ்தால இருக்கிற அந்த புருஷன்தான் அதிஷ்டானம் அந்த சொப்ன இருக்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் யாருனா சொப்ன இருக்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் யாருனா யார் மேல அத்தியாசம் பண்ணிருக்கு சிம்பிளா புரியுது பாருங்க சொப்பன அவஸ்தையில இந்த ஜாகிரத அவஸ்தா புருஷன் ஜாகிரத அவஸ்தில இருக்கிற அதே சைதன்யம் அந்த விஸ்வனிடத்துலதானே தைஜசன் உருவாகிறான் அப்ப என்ன இவன் தானே அதிஷ்டானம் அதுல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் யாருன்னா இவனுக்கு வேறாக இருக்க முடியுமோண்ணா அப்படி வேறாக இருக்குமானால் நான் நனவுல உங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு கனவுல கொடுத்து நடக்காது இப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா இதே மாதிரி நம்ம எப்படி இந்த கனவு கனவு புரிகிறதோ அது மாதிரி நீங்க நனவை நினைக்கணும் பரிபூர்ண சுத்தமான அந்த உணர்வில் தான் உடல்கள் அனைத்தும் இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் உணர்வு இல்லாமல் ஒரு பொருளை நீங்கள் சிந்திக்க முடியாது பாடி கான்சியஸ் பாடி ஒரு இல்ல ஒரு கான்சியஸ் வேணுமா இல்லா வஸ்து இல்லைங்கிறத உணர்வோட சொல்லணுமா இல்லையா வஸ்து இருக்குங்கிறதையும் உணர்வோட சொல்லியாகணும் வஸ்து இல்லைங்கிறதையும் உணர்வு இல்லாமல் ஒரு பொருளையாவது சொல்ல முடியுமா நினைக்க முடியுமா ஆகவே சாஸ்திரம் சொல்லுகிறது உணர்வில் அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன கான்சியஸ்னஸ்லதான் எல்லா வஸ்துவும் இருக்கு இது வந்து நம்முடைய பிலாசபியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வாதம் இருக்கு வஸ்துக்கள் புறத்தே இருக்கின்றனவா அகத்தே இருக்கின்றனவா இதுக்கு பேர் பாக்யார்த் பாக்ய பாக்யார்த்த அஸ்தித்வாத நம்ம சாஸ்திரங்கள்ல ரொம்ப டீப்பாக விசாரம் பண்ணியிருக்காங்க புத்த புத்திக் புத்திஸ்ட் பிலாசபிலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது புத்திசத்துலையும் இருக்கு பொருள்கள் புறத்தே இருக்கின்றனவா அகத்தே இருக்கின்றனவா கடைசியில் வந்து கன்க்ளூஷன் வந்து ஒரு ஒரு விதமாக போகும் அதில் நிறைய விசாரம் பண்ணுவாங்க சும்மா ஒன்றும் இல்லை நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு அதில் துளியில துளியில துளில துளியில தொழில் தான் அது பேரே பாஹ்யார்த்த அஸ்தித்வாதம்னு பேர் பொருள்கள் புறத்தே இருக்கிறதா அகத்தே இருக்கிறதா உள்ளத்தே இருக்கிறதா நமக்கு என்ன நினைக்கணும் நம்ம அனுபவத்தில் எப்படி இருக்குன்னா புறத்தே இருக்கிற மாதிரி தான் கனவுல எல்லாம் புறத்தே இருக்கிற மாதிரி தான் இருக்குது முடித்த உடனே அது புறத்தே வேதாந்தம் படிச்ச உடனே முழிச்சு விடலாம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு தான் முழிக்கிறது உத்திஷ்டத்தை ஜாகிரத பிராபியினால பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழிங்கிற தாய் ஆயினால அனைத்தும் உணர்வில் கற்பிக்கப்பட்டிருக்க அதனால என்ன சொல்றாருனா நீ மனசை யூஸ் பண்ணாலும் பேச்சை யூஸ் பண்ணாலும் இந்திரியங்களை யூஸ் பண்ணாலும் நீ பார்ப்பது போவது எல்லாமே என்னைத்தான்கிறார் என்னைத்தான் மனதாலும் சொல்லாலும் மற்ற இந்திரியங்களாலும் நானே அறியப்படுகிறேன் எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை மனசா வச்சசா திருஷ்டியா திருஷ்டியாங்கிறது வந்து பார்வையினால அந்நீரபி இந்திரியை மற்ற இந்திரியங்களால் காதால் மூக்கால் நாக்கால் அல்ல மற்ற இந்திரியங்களாலும் அறியப்படுவது எல்லாம் யாருன்னா வேதாந்த படிக்கிற போது என்ன பண்றீங்க அப்பவும் அறியப்படும் மறுக்க முடியாது சைதன்யன் தான் சப் ஒரு அதாவது என்ன எப்படி சுவாமி மனசு அறிய முடியும் மனசால அறிய முடியாதுங்கிறீங்க மனசால அறிய முடியும் அப்படிலாம் சொல்லக்கூடாது சாஸ்திரம் படிக்கிற போது அந்த சாஸ்திரத்துக்கு விஷயமாக இருக்கிறது என்னதுன்னா மனசுக்கு விற்தி ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறது என்ன அகண்டாக்கார சைதன்யம் அகண்டாக்கார சைதன்யம் அகண்டாகார வஸ்துவை பற்றின விற்தி ஞானம் அதுவும் தான் இருக்கு அதை அறியிறது எது அதனால எது அறியிறோம்னா எது அறிகிறோம் அப்பவும் இதுல இருந்து என்ன தெரியுது இப்போ நீங்க ஒரு கேள்வி இந்த ஸ்லோகத்துல இருந்து ஸ்லோகத்தை வச்சு நீங்க என்ன சொல்லலாம் சுவாமியை அறியப்படுறது தானே அவர் சொன்ன அறிபவன் எப்படி அவராக முடியும்னு நீங்க கேள்வி கேட்கலாம் அப்பவும் நம்ம என்ன சொல்லுவோம்னா தன்னை அறியறதும் மனசினால்தானே அறிகிறோம் விற்பி ஞானத்தினால உண்மையிலேயே தன்னைத்தான் அறிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் தன்னை ஆத்மஸ்வரூபமாக பூர்ணஸ்வரூபமாக மனசால சாஸ்திரம் மனசு இதெல்லாம் வச்சிருந்தானே அறியணும் அப்பவும் அறியப்படும் பொருளா இருக்கிறது என்னன்னா அது உண்மையில அறியப்படும் பொருள் அல்ல அறிபவனையே அறியப்படு பொருளாக அறிவிப்பது வேதம் அறிபவனையே அறியப்படு பொருள் போல அறியப்படும் பொருள் அல்லது அறிபவனையே அறியப்படு பொருள் போல விற்பிஜானத்துக்கு விஷயம் போல சாஸ்திரங்கள் முதல்ல சொல்லுகிறது ஆனால் அது என்ன சொல்கிறது விற்த்தி பிரகாசகம்ப்பா ஆத்மா ஆனால் விஷயம் இல்லைன்னு சொல்லுகிறது ஆத்மா விற்பிக்கு விஷயம் இல்லை ஆத்மா விறத்தியவே பிரகாசம் பண்ணுகிறது எண்ணங்களை ஒளிர்விப்பது ஆத்மா எண்ணங்களை ஒளிர்விப்பது ஆத்மா ஆகையினால எண்ணங்களால் அறிய முடியாதுன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த எண்ணங்களை ஒளிர்விப்பது ஆத்மாங்கிறது ஒரு எண்ணம் தானே அந்த எண்ணம் எதனால் வந்தது சாஸ்திரத்தினால் வந்தது அப்படி சொல்கிற போது எதனால் புரிஞ்சுட்டோம் நாம் புரிஞ்சுட்டோம் அந்த சொல்கிற போது அந்த அந்த கருத்து நமக்கு அந்த பதம் அந்த பதார்த்தத்தை நமக்கு நன்றாக கொடுக்கிறது அந்த சொல்லானது அந்த சொற்பொருளை நமக்கு நன்றாகவே கொடுத்து விடுகிறது ஆகையினால என்ன சொல்கிறாருன்னா அறியப்படுறது எல்லாம் நான்தான் அப்போ என்ன அர்த்தம்னா சைதன்யந்தான் சைதன்யத்தைத்தான் ைத்தன்யமே சைத்தன்யத்தை அறிவது போல ஒரு தோற்றத்தை மாயாதேவி ஏற்படுத்தி விடுகிறாள் அதனால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள்னா அறியப்படும் பொருளும் அறிவு வேறேனா நீ வேறே நான் வேற ஓன் சொத்து வேற என் சொத்து வேற ஓம் உடம்பு வேற என் உடம்பு வேறே ஓன் சாப்பாடு வேற என் சாப்பாடு வேற எல்லா பேதங்களும் உற்பத்தி அந்த பேதங்கள் உற்பத்தியானா பரவாயில்லை அந்த பேதங்களுக்கு ரியாலிட்டி அதிகமாகி அந்த ரியாலிட்டி அதிகமாகி ரொம்ப துக்கத்தை எல்லாம் நாமும் ஏற்படுத்திக் மற்றவர்களுக்கும் நமக்கு துக்கம் அதிகமா இருக்கிறதுனால அவனுக்கு துக்கத்தை கொடுக்கறான் அப்படி துக்கத்தை கொடுக்கிற போது அவனுக்கு இன்னும் துக்கம் இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமான் இன்னமும் ஒருவேளை துக்கம் கொடுக்கிற போது தாக்காலிகமா சுகமாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன போறதுன்னா இந்த நீயர்லா விடுமா விட்டுடுமா என்ன இந்த இயற்கையை நீத்தி மாற்றி மாறிடுமா என்ன விட ஆகினால் சொல்ல அகமேவனா திருஷ்டியா அந்நாந்தியை எத்து கே தர்வம் அகமேவ அத்தனையும் நான் தான்ங்கிறார் அத்தனையும் நான் தான் நான் தான்னா இங்கே சுத்தச்சைத்தியம்னு அர்த்தம் சுத்த சைதன்யம் இது ஒரு பெரிய விசித்திரம் இந்த மனசை அறியக்கூடிய சக்தியை கொடுத்ததே எதுன்னா சைதன்யம் அறியக்கூடிய சக்தியை கொடுத்துட்டு நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்றது நம்ம அம்மா மகாதேவி சில பேர் அவங்கிட்டிருந்து அவன் இவனுக்கு ஒரு பவர் கொடுத்துருவான் இந்த பவர் இவனுக்கு வந்த உடனே பண்ணுவான் தனக்கே தானாக பவர் வந்த மாதிரி நினைச்சுன்னு அவனை ஆட்சி பண்ணுவான் இல்லையா எல்லா வீட்லயும் அப்படித்தானு நடக்கிறது எல்லாம் நடக்கிறது மருமகளுக்கு மாமியார் பவர் கொடுக்குறாங்க ஒரு வார்த்தைக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் கிடைக்காது ஒரு வார்த்தைக்கு என்னமோ அதுதான் டக் டக்குன்னு தோன்றது மருமகளுக்கு மாமியார் பவர் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே கொஞ்ச நாள் ஆன உடனே அம்மா இங்கே உள்ளே இருங்க மாமியார் வந்து வெளியில் வந்தால் கேவலமாக இருக்கு நிறைய பேருக்கு ஆக என்ன பண்ணிடுறாங்கன்னா உள்ள வெளிய வந்தீங்க அப்புறம் பாருங்க தனக்கு கொடுத்தது யாரு கணவன் யாரு கணவன் தானாவா குதிச்சான் கணவனை பெற்றெடுத்தவள் யார் யார் அவர் அந்த அம்மா இருந்தா தான் இந்த அம்மா அந்த கணவனுக்கு ஒய்ஃபாய் இருக்க முடியும் அது தெரியாம அது என்ன ஆச்சுன்னா அவங்க இருந்தால் நமக்கு இன்னமும் ஒரு கேவலம் மாதிரியும் மாதிரியும் தெரிந்து கொண்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க பேசாமல் இருக்கு உங்களுக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு உள்ளே வரும் இங்கே அங்கெல்லாம் நடக்கப்படாது இங்கே அங்கெல்லாம் நீங்கள் சுத்தப்படாது சுப் சாப் பேசாமல் இரு அப்படின்னு விட்றாங்க பவர் வந்ததே அங்கேருந்து அப்புறம் இப்போ என்னென்னா நான் சொல்கிறபடி எந்திரி சாவிங்க மனசுக்கு சக்தி எதிர்த்து வந்ததுன்னா மனசுக்கு புத்திக்கு சக்தி எதுகிட்டு இருந்து வந்ததுன்னா எதிர்கிட்டிருந்து வந்தது சைத்தன்யது என்ன பண்றதுன்னா நான் தான் உன்ன அறியிறேங்கிறது எப்படி மனசு அதனால என்ன சொல்லுகிறார் நானே அறியப்படுகிறேன் அறிபவனும் நானே அறியப்படும் பொருள்களும் நானே எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை இன்னும் அவர் போற வளர்த்தி சொல்ல போற நான் விரிவாக சொல்றேன் ரொம்ப சப்ஜெக்ட்லதான் ஸ்லோகம் போகாது அதனால அகமேவ ந எனக்கு மத்தகா பரதரம் கிஞ்சித் நாஸ்தி தனஞ்சயா ஏழாவது அத்தியாயம் ஏழாவது கிருஷ்ணர் இப்படி ஒரு ஸ்லோகம் எனக்கு வேறாக எதுவுமே இல்லை மகி சர்வீதம் என்னிடத்தில் ரத்தனங்கள் கொடுக்கப்பட்டது போன்று இருக்கிறது நான் தான் அதற்கு சூத்திரம் போன்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் நான் தான் அதற்கு சூத்திரம் போன்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அதனால் என்ன சொல்றார் என்று அஞ்சசா புத்தியத்துவம் இதி என்று நீங்க என்ன பண்ணணும் எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை என்று இறைவனுக்கு அந்நியமாக எதுவும் இல்லை சைத்தன்யத்துக்கு அந்நியமாக எதுவும் இல்லை நானும் சுத்த சைதன்யம் அறியப்படும் பொருள்கள் அனைத்தும் சுத்த சைதன்யம் ஜட பதார்த்தமே மாயா கல்பிதம் ஜட ஏன்னா மாயா என்னன்னா மாயா என்ன மாயா என்ன ஜடமா சைத்தனமா தைரியமா சொல்ல மாட்டேங்கிற்கைண்ட்ளூ எல்லாமே ஜடம் தான் ஜடம் அனைத்தும் மாயா கல்பிதம் சைதன்யம் நித்தியம் ஜட பதார்த்தம் அனித்யம் நித்யா அறிவு பூர்வமாக பார்த்தால் இல்லவே இல்லை ஆராய்ந்து அறியுங்கள் என்கிறார் ரொம்ப ஜாக்கிரதையா வார்த்தை போடுறா நன்றாக விசாரித்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு முறைக்கு இருமுறை புரியவில்லை என்றால் புரிந்து கொள்ளும் வரை நன்றாக முயற்சி பண்ணி பண்ணி தெளிவாக இதை அறிந்து கொள்ளுங்கள் அஞ்சசா புத்தியத்வம் புத்தியம் புத்தித்வம் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மண்டையில் ஏற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னா உங்க மனசுல இது பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய என்று உபதேசம் பண்ணுகிறார் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்துல இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்துல அவங்க சொன்னதையே சொல்லி விளக்கிறார் ீவுபயேச <laughs> ஜீதேக உபயம் குணாஷேதோ மதாத்மன சம்ஸ்கிருதத்தில் முதல் வரியில் குணாச்சேதிச்சப் பிரஜாகா இருக்கிறதுக்கு குணாஷேதி இருக்குது குணாகான்னு காலை போட்டுங்கோ ஷர் அவங்க கேட்ட கேள்வியவே பகவான் திரும்ப ஒரு வார்த்தை சொல்கிறார் இப்போ டாபிக் வந்துட்டார் பகவான் வந்து என்னமோ பேசுற மாதிரி பேசிட்டு சைதன்யம் தான் சாஸ்வதம் சைதன்யம் தான் நித்தியம் சைதன்யம் தான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டார் அதுதான் அதுதான் அதுதான் பாரமார்த்திகம் அது என்றும் இருப்பதுன்னு சொல்லிவிட்டு இப்ப வந்து டாபிக் அவங்க என்ன கேள்வி பிரம்மா கிட்ட கேட்டாங்களோ அந்த கேள்வி அந்த அந்த விஷயத்தையே வைத்துக்கொண்டு கிருஷ்ணர் பேசு பகவான் பேசுறாருங்க முதல்ல விப்ராகன்னார் வேதம் படித்தவர்களே அப்படின்னர் வேதம் படித்தவர்களே இப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்டார் அப்படி அவங்க அவங்க வந்து ஒன்னும் புரியாம முழிக்கிறாங்க வேதம் படிச்சிருந்தும் சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகிறது என்ன வேதம் படிச்சிருந்தாலும் அதை முறையாக குருமுகமாக தெரியவில்லை என்று சொன்னால் அந்த வேதம் படிச்சு என்ன பிரயோஜனம் சொல்றாங்க இவ்வளவு சாஸ்திரங்கள் நாம் படித்திருந்தாலும் அதை குரு அதாவது நாம் சும்மா படிச்சிருக்கோம் வேதம் வந்து சொல் வேதத்தை படித்தாச்சுன்னா போறாது சம்ஸ்கிருதம் படித்தா மாத்திரம் போராது அந்தந்த காண்டெக்ஸ்ட்ல என்ன மீனிங் அதை வந்து அதை பரம்பரையாக சொல்லி கொடுக்குறவங்க சொன்னா தான் நமக்கு புரியுது சுலபமாக புரியும் எளிமையாக புரியும் ஆகையினால பகவான் இங்கே அவங்களுக்கு உபதேசம் பண்ற சனக்காதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார் ஹே பிரஜாகங்கிற முதல்ல வேதம் படித்தவர்களேன்னு சொன்னவர் இப்போ வந்து குழந்தைகளேங்கிறார் அப்படி அதெல்லாம் அதுல எல்லாம் நிறைய சூட்சம் இருக்கு விஷயங்கள்லாம் இருக்கு வேதம் படித்தா மாத்திரம் போராதுப்பா ஆனால் அவங்களுக்கு எல்லாம் குணங்கள் இருக்கு இருந்தாலும் அவங்க கேட்டாங்க ஒரு வார்த்தைக்கு விற்பராகா புகழ்ந்து வேதம் படித்தவர்களே உங்களுக்கு சொன்னால் சொல்ல சுலபமா புரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கலாம் கேட்டார் அவர் இங்கே வந்து பிரஜாகா சொன்னால் குழந்தைகளே ஹே பிரஜா குணேஷு ஆவிசத்தை குணேத்தி ஆவிசத்தை அதே விஷயந்தான் மனம் விஷயங்களை வியாபிக்கிறது விஷயங்கள் மனதை வியாபிக்கிறது சேத்தான்னால் மனசு குணாகனு சொன்னால் ஆப்ஜெக்ட்ஸு விஷயங்கள் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸு எல்லா விஷயங்கள் ஒன்று விசிஆர் இன்னொன்று விசிபி அதனால அந்த கேசட்ல எல்லாம் என்ட்ரி ஆயிடுறது அது சில சமயம் அது அழிஞ்சு போனாலும் போயிடுச்சு ஆனால் அழியிறது இல்லை நல்லா ஞாபகம் முக்கியமானதெல்லாம் என்னென்ன நல்லா ஞாபகத்தில் இருக்கிறது அதில் விசிஆர் விசிபி விசிஆர்னா என்ன டைரக்ட் கனெக்ஷன் சம்பந்தம் விசிபின்னா இமேஜினேஷன் இமேஜினேஷன் இல்லை அதே ஓட்ட வேண்டியது விசிபி எத்தனை திறன் வேணாம்னு போடலாமே விசிஆர் இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன இருபத்தி நாலு இருபத்தி நாலு போட்ட ரெக்கார்டு விசிஆர் ரெண்டாயிரமாவது வருஷத்தில் ஓடுமா ஓடாதா விசிபி ஓடும் ஆனால் இது திரும்பவும் வருமோன்னா விசிஆர் திரும்பவும் இதே நாள் கிடைக்குமான கிடைக்காது ஆனால் அது உள்ளே இருந்து இருக்கும் ஆக விஷய சம்பந்தம் விசிஆர் விஷய சிந்தனம் விசிபி விஷய பொருளோட வச்சிருக்கிற தொடர்பு விசிஆர் பொருளை பற்றிய சிந்தனை பண்றது விசிபி பிளேயர் விசிஆர் விசிபின்னா என்ன தெரியாதுன்னு சில பேர் தெரியாமல் இருக்கும் போட்டுருக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க விசிஆர்னா ரெக்கார்ட் பண்ணுறது இந்த வந்து மிகழ்ச்சியாக ரெக்கார்ட் பண்ணுறது அது அப்புறம் வந்து போட்டா பிளேயர் இப்போ வந்து இந்த கேசட்லாம் வச்சுருக்காங்க இப்போ அது ரெக்கார்டிங் பண்ணிட்டுருக்கோம் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்புறம் போட்டா எத்தனை தரம் போட்டாலும் கேட்கும் அது கேட்டு பிரயோஜனம் இல்லை இங்கே அது சொல்லிகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப அம்சகீதாவை திரும்ப திரும்ப சொல்லிவிடு குணேஷு குணேஷ்வா விஷத்தே சேதா எத்தனை நேரமான போகணும் ஆனால் அதுக்கு மோட்சம் உண்டாந்தான் அதுக்கு அப்படியே தான் இருக்கும் அது நமக்கு உள்ளே போனால் தான் இங்கே ரெக்கார்டாக இங்கே ரெக்கார்டாகி இங்கே பிளே பண்ணணும் ஆனால் டோட்டலாக எல்லாத்தையும் ப்ளே பண்ண முடியாது டோட்டலாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியாதுன்னா அந்த ரெக்கார்டு முழுக்க முழுக்க என்ன முழு சில விஷயங்கள்லாம் கேட்கலாமதிரி தோணும் சில விஷயம் புரியலன்னா ஒன்றும் தெரியாது அதனால் டோட்டலாக ரெக்கார்ட் ஆகாது இங்கே எங்கே இங்கே ஆகாது அதனால் அங்கே டோட்டலாக ரெக்கார்ட் ஆகிடும் ஆகினால ஒருவேளை ரெக்கார்ட் ஆகலைன்னா திரும்பவும் ரெக்கார்டு பண்ணிக்கிறதுக்காக ஆஹ குண ஆவிஷத்தை சேத்த குணேத்தி சஜா அதனால் என்ன சொல்லுகிறாருன்னா குணாச்சேத்த உபயம் மதாத்மனீவே அருமையான வார்த்தை ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை இலக்கியத்திலேயே வேதாந்த இலக்கியங்களிலேயே மிகச்சிறந்த அழகான வார்த்தை இது மதாத்மனஹா ஜீவசிய என்னை ஆத்மஸ்வரூபமாக கொண்ட ஜீவனுக்கு இந்த மனமும் விஷயங்களும் உபாதியாகும் ரொம்ப அண்டர்லைன் பண்ணி அண்டர்லைன் இங்கே பண்ணால் போறாது அண்டர்லைன் பண்ணி நன்றாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் மிக அழகான வாக்கியம் மதாத்மனஸ் என்னை ஆத்மஸ்வரூபமாக கொண்ட ஜீவனுக்கு அப்படிங்குற இது அழக ஜீவபிரம் ஐக்கியத்தை சொல்லியாச்சு உதாரா சர்வயே வைத்தே உதாரா சர்வயே வைத்தேன் உதாரா சர்வயே வைத்தே உதாரா சர்வ ஏவைத்தே அதுக்காக அந்த வார்த்தைக்கு தான் நான் பண்ண உதாரா சர்வ ஏவை தேவதம் ஞானி நானும் ஞானி ஒண்ணுங்கிறார் பகவான் ஏன்னா அஜ்ஞானி ஞானும் ஈஸ்வரன் ஒண்ணுதான் அஜ்ஞானிக்கு ஈஸ்வரன் தானும் ஒண்ணுங்கிறது தெரியல ஞானிக்கு தானும் ஈஸ்வரன் ஒண்ணு என்று தெரிகிறது அதாத்மனகா தேவஸ்யா வீட்டையில் பதிமூணாவது தேர்தலில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார் அதை நம்ம இங்கே ஞாபகப்படுத்திக்கிட்டா அவங்களுக்கு புரியும் சில பேர் புதுசாக இருக்கிறதுனால அவங்களுக்காக சொல்கிறேன் இது கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அங்கே வந்து இந்த க்ஷேத்ரம் க்ஷேத்ஜன் ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணுறார் க்ஷேத்னா பாடிக்கு பேர் கஷேத்திரம்னு பேர் இந்த உடம்புக்கு பேர் க்ஷேத்ரம்னு பேர் இந்த உடம்பை அறிபவனுக்கு பெயர் கஷேத்திரன்னு பேர் இந்த சரீரத்துக்கு க்ஷேற்றம் இந்த உடம்பு அரியரவனுக்கு பேர் க்ஷேத்த பேர் அது சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன சொல்லுவார் அடுத்த ஸ்லோகத்தில் அந்த க்த்தானயேத் தீயோவேத்தி தா க்ரீ தேற்றா மாம் விதி சர்வேத்து பார்த்த அவரை கடைசியில் என்ன சொல்லுவார் ஹோல் வேர்ல்டே க்ஷேத்ரம் உலகம் அனைத்தும் க்ஷேத்ரம் அப்படின்னு தெளிவாக சொல்லிவிடுவார் அது மாதிரி இந்த இடத்துல இந்த வார்த்தை இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை மிக எளிமையாக போதிக்கிறது வேத வேதாந்தங்களில் எந்த கருத்து பல கோணங்களில் அப்படியும் இப்படியும் சொல்லப்படுகிறதோ அதை மிக எளிமையாக கிருஷ்ணர் சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில் மதாத்மனஹா ஜீவசிய என்னை ஸ்வரூபமாக கொண்ட ஜீவனுக்கு மனம் விஷயம் இரண்டும் உபாதியாகும் உபாதி உபாதினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கலாம் உபாதி சொன்னா அந்த உபாதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன் அது புரிஞ்சு போயிடும் எந்த ஒரு பொருள் மற்றொரு பொருளை சார்ந்து அந்த பொருளை தன்மயமாக காட்டி விடுமோ அந்த பொருளுக்கு உபாதி என்று பெயர் எந்த ஒரு பொருள் மற்றொரு பொருளை சார்ந்து அந்த பொருளை தானாகவே காட்டுமோ அதற்கு பெயர் உபாதி உப சமீப உபாதி ஒரு அதாவது உதாரணத்துக்கு சொன்னா புரிஞ்சு போயிடும் இப்ப வந்து இது ஆத்மத்தனோட ஒரு நீலவஸ்திராதி யோகேன அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அதாவது ஒரு ஒரு ஸ்பட்டிக்கம் இருக்கு அதுக்கு இந்த உபா இதுதான் சொல்ற வழக்கம் ஸ்பட்டிக்கம்னு ஒன்று இருக்கு இந்த ஸ்பட்டிக்கம்ங்கிறது அந்த ஸ்படிகத்துக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ரோஸ் வச்சாலோ அது ஒரு அல்லது ஒரு சகப்பு துணியை வச்சாலோ அல்லது எதாவது அது மாதிரியே ஃபுல்லாக அந்த கலராகவே காட்டும் ஒரிஜினலாக அது என்னது ஸ்படிகம் சுத்த ஸ்படிக சங்காசம் ஆனால் அதை என்ன பண்ணுறது நீலக்கலராகவும் சகப்பு கலராகவும் அதை மாற்றி காட்டுறது நம்ம என்ன நினச்சிருப்போம் செகப்புலிங்கம் அப்படின்னு விடுவோம் அது செகப்புலிங்கமாக தெரிகிற போதும் அது ஸ்படிகம் தான் அந்த நீல கலர் நீலம் இருக்கே அது வந்து ஸ்படிகத்துக்கு உபாதி ஸ்படிகத்துக்கு உபாதி ஸ்படிகத்துக்கு உபாதி அதே மாதிரி இங்க என்ன சொல்றார் கிருஷ்ணர் இந்த சைதன்யத்துக்கு மைண்டும் ஆப்ஜெக்ட்ஸும் உபாதிங்க மனசும் மனசுல இருக்கிற விஷயங்களும் உபாதி வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸும் சரி இந்த பாடியும் சரி ரெண்டுமே உபாதி உங்களுக்கு இன்னும் புரியல மாதிரி ஒன்று சொல்றேன் இப்போ வந்து நம்ம வந்து டாக்டருக்கு படிக்கிறோம் வக்கீலுக்கு படிக்கிறோம் எதுக்கோ உனக்கு படிக்கிறோம் படித்த உடனே என்ன பண்றோம் பிஏபிஎல் அப்படின்னு போட்டுக்கிறோம் டாக்டர்னா எம்பிபிஎஸ் அல்லது அந்தந்த குவாலிபிகேஷனை போட்டுக்கிறோம் இந்த குவாலிஃபிகேஷனே நாம கிடையாது நம்ம கிட்ட இந்த குவாலிஃபிகேஷன் ஆனால் கொஞ்சம் நாளாக நாளாக என்ன ஆயிடுதுன்னா ஸோ மச் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எப்போ பார்த்தாலும் நான் இப்படி இப்போ நான் வந்து சன்னியாசின்னு வச்சுப்போம் சன்னியாசிங்கிறது ஒரு வகையான உபாதி அக்கார்டிங் டு சாஸ்திரம் சன்னியாசி எல்லாமே உபாதி தான் ஆத்மாங்கிற தவிர பாக்கி எல்லாமே உபாதி தான் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஐம் சன்னியாசி என்ன இப்படி தான் இருக்கணும் என்ன வந்து நீ இப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் நீ இப்படி பண்ணலு சொன்னா எனக்கு ஹர்ட் ஆயிடுவேண்ணா அப்படின்னு சன்னியாசியா இருந்து இம்பார்ட்டன்ஸ் அது வாஸ்தவனா உலகத்தில் அதெல்லாம் மரியாதைகள் இருக்க வேண்டும் என்பது உண்மையாக இருந்தாலும் ஒருவேளை ரெஸ்பெக்ட் பண்ணலனா என்ன குறைஞ்சு போச்சு நான் ஒரு சுவாமி ஐ எம் சோ எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க நான் அப்படி இருக்கேனாக்கோ இப்படி இருக்கேனாக்கும் நினைச்சா போச்சு அதனால என்ன வள்ளுவர் சொல்வார் ஓதியும் உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையில் பேதையாரில் ஓதியும் ஓதியும்னா என்ன அர்த்தம் வேதத்தை நல்லா படிச்சு உணர்ந்தும் அதுக்கு பொருள் தெரிஞ்சும் பிறர்க்கு உரைத்தும் எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன என்ன மாத்திரம் நான் யாரு தெரியுமா உனக்கு தான் தெரியுறதே தெரியும் அப்படின்னு அப்ப இந்த சந்நியாசி என்பது என்னது ஒரு உபாதி நான் ஆணாக இருக்கிறேன் என்பது ஒரு உபாதி நான் பெண்ணாக இருக்கிறேன் என்பது ஒரு உபாதி நான் பணக்காரனாக இருக்கிறேன் என்பது ஒரு உபாதி மனமும் அது போல ஒரு உபாதி உபாதி வேற உபஹிதம் வேற ஸ்பட்டிக்கம் உபஹிதம் நீளம் சகப்பு இதெல்லாம் உதன்யம் உபகிதம் மனமும் விஷயங்களும் விஷயங்களும் உபாதி ஆகியனால கிருஷ்ணன் என்ன சொல்ல போறார்னா அதை உபாதின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் அதான் சொல்ல போறார் அதை வந்து உபாதின்னு புரிந்து கொடுத்து எனக்கு நிறைய பணம் இருக்கிறது எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்காங்க அது ஒரு வகையான உபாதி நகம் தரித்திரகா எனக்கு குழந்தைகளே இல்லை அப்படின்னா அது ஒரு வகையான உபாதி எனக்கு எல்லாம் தெரியும் ஒன்றுமே தெரியாது எல்லாம் உபாதி எல்லாம் மைண்டினுடைய கண்டிஷன் மைண்ட உபாதி அவங்களுக்கு நிறைய இப்படிலாம் படிச்சிருக்காங்களே எனக்கு படிக்கலையே கவலையே படிக்காட்டா தப்பே இல்லை படிக்காட்டா தப்பே இல்லைங்கிறது படிக்கணும் படிக்காட்ட தப்பே இல்லைங்கிற புரிஞ்சு சொல்லணும் அது புரிஞ்சுன்னா போகிறோம் அவங்களுக்கெல்லாம் சமஸ்கிருதம் தெரியுது சாமி அவங்களாம் முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க எல்லாம் தெரியுது எங்களுக்கு தெரிய மாட்டேங்க கேம்பில் வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்தான் வரது எனக்குவிர அதனால இதுல இருந்து கிருஷ்ணன் என்ன சொல்ல விரும்புறாருன்னா அப்ப அத உபாதின்னு சொல்ற போதே அதனுடைய அர்த்தம் என்னன்னா அது நீ இல்லைன்னு அர்த்தம் இன்டெரக்டா அதனுடைய உபாதின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம் மனசும் விஷயங்கள்ல இருந்தும் நீ விடுபடணும் நினைக்கிற இல்ல என்ன பண்ணிட்டு அதுவே நம்ம வந்து நான் நினைக்கிறோம் இங்க ஏதாவது ஒரு தேம்பல் வரட்டும் ஐயோ வந்துருச்சே வயசா வயசா ரெண்டு மூணு மூணு நிற்கிது அயுயோ அயுயோ பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமத்து பூர்ணஸ் பூர்ணமா தாய பூர்ணமேவிஷேந்தி ஹரி ஓம்